அங்கு நபி அவர்கள் தங்களது தோழர்களை வரிசையாக நிற்க வைத்து முஹாஜிர்களுக்குரிய கொடியை அபுபக்ரதியொல்லாக அனுகு அவர்களிடமும் அன்சாரிகளுக்குரிய கொடியை சாத் உபாதாரதியொல்லாக அணுகு அவர்களிடமும் கொடுத்தார்கள் பின்பு இரு படையனரும் சிறிது நேரம் அம்பேரிந்து சண்டை செய்து கொண்டிருந்தார்கள் பின் நபி அவர்கள் கட்டளையிடவே தோழர்கள் அனைவரும் ஒரே பாய்ச்சலாக எதிரிகள் மீது பாய்ந்தார்கள் அல்லாஹுவின் அருளால் முஸ்லீம்களுக்கு வெற்றியும் இணை தோல்வியும் கிடைத்தது போருக்கு வந்திருந்த எதிரிகளின் பெண்களையும் பிள்ளைகளையும் ஆடுகள் மற்றும் ஏனைய கால்நடைகளையும் முஸ்லீம்கள் கைப்பற்றினார்கள் இப்போரில் எதிரிகளால் முஸ்லீம்களில் எவரும் கொலை செய்யப்படவில்லை ஆனால் அன்சாரி ஒருவர் ஒரு முஸ்லீமை எதிரிப்படையில் உள்ளவர் என்று எண்ணி தவறாக கொலை செய்து விட்டார் இப்போரை பற்றி இவ்வாறுதான் பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அறிஞர் இப்னுல் கையம் ரஹமத்துல்லாய் அலகி இதற்கு மாற்றமாக கூறுகிறார் அவர் கூறுவது என்னவென்றால் இந்த படையெடுப்பில் சண்டை எதுவும் நடைபெறவில்லை மாறாக நபிசதுல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் முஸ்தலப் கிளையினர் மீது தாக்குதல் நடத்த வந்தார்கள் முஸ்தலப் கிளையினர் கொள்ளையிடுவதற்காக தங்கள் ஊரை விட்டு வெளியில் சென்றிருந்தார்கள் நபி அவர்கள் அவர்களின் குடும்பங்களையும் பொருட்களையும் கைப்பற்றி கொண்டு திரும்பினார்கள் இவ்வாறு தான் புகாரியிலும் வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இக்கூட்டத்தின் தலைவர் ஹாரிஸின் மகள் ஜுவைரியாவும் இருந்தார் இவரை சாபித் இப்னு ஹைஸ் ரஜியுல்லா ஹான்கு தனது பங்கில் பெற்றார்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 நபி அவர்களின் மாமனார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாயிற்றே அவர்களை எப்படி நாம் அடிமைகளாக வைத்திருப்பது என்று நபித்தோழர்கள் காரணம் கூறினார்கள் ஆதாரம் ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம் இப்போரில் ஏற்பட்ட ஏனைய சம்பவங்களின் தலையாய காரணமாக இருந்தவன் நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபையும் அவனது கூட்டாளிகளுமே ஆவர் ஆகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த நயவஞ்சகர்களின் செயல்பாடுகள் பற்றி முதலில் சற்று தெரிந்து கொள்வது அவசியமாகும் நயவஞ்சகர்களின் நடவடிக்கைகள் அப்துல்லாஹின் உபய் இஸ்லாமியின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நபி சொல்லல்லாஹ் அலைவசம் அவர்களின் மீதும் எல்லையற்ற எரிச்சல் கொண்டிருந்தான் காரணம் அவுஸ் கசரத் ஆகிய இருக்கலையினரும் இவனை தலைவனாக்கி மணிமகுடம் சூட்டுவதற்கு தயாராக இருந்த சமயத்தில் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் வருகை தர அவர்கள் அனைவரும் இவனை புறக்கணித்துவிட்டு நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் பக்கம் திரும்பிவிட்டார்கள் இதனால் நபி தனது ஆட்சியை பறித்து கொண்டார்கள் என்று இவன் மனம் புழுங்கி கொண்டிருந்தான் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததிலிருந்து இவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் முன்பும் ஏற்றுக்கொண்ட பின்பும் இந்த பகைமையையும் கசப்பையும் வெளிப்படையாகவே காட்டிக்கொண்டிருந்தான் ஒருமுறை நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சாத் இபின் உபாதா ரதி அல்லாஹ் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக கழுதையின் மீது சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது வழியில் ஒரு சபையில் அப்துல்லா இபின் உமை அமர்ந்திருந்தான் அவனை கடந்து செல்லும்போது முகம்மதே எங்களின் மீது புழுதியை கிளப்பாதீர் என்று கூறினான் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அந்த சபையில் நின்று குர்ஹான் ஓதிக் காண்பித்தார்கள் நீ உனது வீட்டில் உட்கார்ந்து கொள் எங்களது சபையில் வந்து எங்களை தொந்தரவு செய்யாதே என்று நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பார்த்து கூறினான் இது அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியாகும் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் இப்னு ஹிஷாம் பத்ரு போருக்குப் பின் இவன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டான் ஆனால் வாயளவில் தான் ஏற்றுக்கொண்டான் மனப்பூர்வமாக அல்ல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 இவன் இஸ்லாமியை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட பின் மிக அதிகமாக ஏமாற்றி அவர்களுக்கு வஞ்சகம் செய்து வந்தான் நபி சொல்லாஹு அலை வஸ்லமர்கள் வெள்ளிக்கிழமை ஜுமா பேருரைக்காக மிம்பரில் ஏறி அமர்ந்தவுடன் இவன் எழுந்து இவர்தான் அல்லாஹுவின் தூதர் இதோ இவர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் இவர் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தையும் மதிப்பையும் வழங்கியிருக்கின்றான் இவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இவருக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் இவரின் பேச்சை செவிதாழ்த்தி இவருக்கு கீழ்ப்படையுங்கள் என்று கூறிவிட்டு அமர்ந்து கொள்வான்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 அவர் எனக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டுமென்று எனக்கு எவ்வித ஆசையும் இல்லை என்றான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் மேலும் நளிர் இன யூதர்களுடன் அவன் தொடர்பு வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராக எப்போதும் சதித்திட்டம் தீட்டி வந்தான் இவன் நளிர் இன யூதர்களுக்கு கூறியதை பற்றி அல்லாஹ் இவ்வாறு விவரிக்கின்றான் நபியே இந்த நயவஞ்சகர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா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 அது ஒன்றே இந்த மார்க்கத்தை ஆயுதங்களாலும் ஆற்றலாலும் அழிக்க முடியாது என்பதை அவர்கள் நன்கு தெரிந்து கொண்டதால் நேரடி போருக்கு துணிவின்றி மறைமுக சூழ்ச்சிக்கு போருக்கு வித்திட்டார்கள் இந்த மார்க்கத்தின் பண்பாடு மற்றும் கலாச்சார ரீதியாக இந்த மார்க்கத்திற்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை பரப்ப வேண்டும் இந்த பொய் பிரச்சாரத்திற்கு முதல் இலக்காக நபி அவர்களை ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் முஸ்லிம்களின் அணியில் நயவஞ்சகர்களும் கலந்திருப்பதுடன் அந்த நயவஞ்சகர்கள் மதினாவாசிகளாகவும் இருந்ததால் முஸ்லிம்களுடன் தொடர்பு அவர்கள் உணர்வுகளை தூண்டிவிட்டு விளையாடுவது எதிரிகளுக்கு சாத்தியமாக இருந்தது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 அரபுகள் தங்களின் கலாச்சாரப்படி வளர்ப்பு மகனை பெற்ற மகனை போல் கருதினார்கள் மகனின் மனைவியை தலாக்கிற்கு பின் தந்தை மணம் முடிப்பது எவ்வாறு குற்றமான செயலாக கருதப்பட்டு வந்ததோ அதே போல் வளர்ப்பு மகனின் மனைவியையும் வளர்ப்பு தந்தை திருமண முடிப்பதை குற்றமாகவே கருதினார்கள் ஆகவே நபிசல்லாஹ் அலைவசல்லாம் ஜெயினபை திருமணம் முடித்து கொண்டதும் நயவஞ்சகர்கள் நபியவர்களுக்கு எதிராக சர்ச்சையை கிளப்புவதற்கு ரெண்டு வழிகளை கையாண்டார்கள் முதலாவது நபி சொல்லாஹாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இந்த திருமணம் ஐந்தாவது திருமணமாக இருந்தது குர்ஆன் நான்கு பெண்களை மட்டும் திருமணம் முடித்து கொள்ளலாம் என்று அனுமதித்திருக்க நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் எப்படி ஐந்தாவது திருமணம் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள் அடுத்து ரெண்டாவதாக ரிசனப் ரஜியுல்லா ஹான்ஹா நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் வளர்ப்பு மகனின் மனைவியாக இருந்தவர் எனவே அரபுகளின் கலாச்சாரப்படி ஜெய்னபை திருமணம் முடித்தது மாபெரும் குற்றமாகும் இப்படியும் கூறினார்கள் இது விஷயத்தில் பெரும் பொய்க் கதைகளையும் கற்பனைகளையும் நயவஞ்சகர்கள் புனைந்தார்கள் அதாவது முகம்மது ஒருமுறை திடீரென ஜெய்னபை பார்த்து விட்டார் அப்போது ஜெய்னபின் அழகில் மயங்கி ஜெயினபின் மீது காதல் கொண்டார் இதை அறிந்த அவரது வளர்ப்பு மகன் முகமதுக்காக தனது மனைவி விட்டு கொடுத்து விட்டார் என்று கூறினார்கள் இந்த கட்டுக்கதையை அவர்கள் எந்தளவு பரப்பினார்கள் என்றால் இன்று அதன் தாக்கம் ஹதீஸ் மற்றும் தப்சீர் நூற்களில் காண கிடைக்கிறது இந்த பொய்ப்பிரச்சாரம் இறை நம்பிக்கையில் குறையுள்ளவர்களை பெரிதும் பாதித்தது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 இதுவரை நாம் கூறியது முஸ்தல போருக்கு முன்னர் நயவஞ்சகர்கள் புரிந்த தில்லு முல்லுகளின் சுருக்கமான ஒரு கண்ணோட்டமாகும் இவை அனைத்தையும் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மிக பொறுமையுடனும் நளினத்துடனும் நுட்பத்துடனும் எதிர்கொண்டு சகித்து வந்தார்கள் மற்ற முஸ்லிம்கள் அந்த நயவஞ்சகர்களின் தீங்கிலிருந்து தங்களை தற்காத்து வந்தார்கள் அல்லது அவர்களின் தீங்குகளை சகித்து வந்தார்கள் ஏனென்றால் இந்த நயவஞ்சகர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல முறை இழிவுக்கு உள்ளாகிறார்கள் அவர்களது உள்ளத்தின் ரகசியங்களை குர்ஆனில் வெளிப்படுத்தப்பட்டு கேவலத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை முஸ்லீம்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இருமுறைகளோ அவர்கள் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா இவ்வாறு இருந்தும் அவர்கள் பாவத்தை விடுவதும் இல்லை நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை அல் குர் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி முஸ்தலக் போரில் நயவஞ்சகர்கள் முஸ்தலக் போரில் நயவஞ்சகர்களும் முஸ்லிம்களுடன் கிளம்பியிருந்ததால் அல்லாஹ் திருமறையிலே சுட்டிக்காட்டும் அவர்கள் உங்களுடன் வந்திருந்தால் ஒழுங்கினத்தை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு அதிகரிக்கச் செய்திருக்க மாட்டார்கள் விஷமத்தை கருதி உங்கள் மத்தியில் அலங்கோலத்தையும் உண்டு பண்ணி இருப்பார்கள் அவர்களுடைய ஒற்றர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இத்தகைய அநியாயக்காரர்களை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல்குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நாற்பத்தி ஏழு அவர்கள் நடந்து கொண்டார்கள் தீங்கு செய்வதையே குறிக்கோளாக கொண்ட இவர்கள் முஸ்லீம்களின் அணியில் பெரும் பிணக்கையும் நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எதிராக மிக இழிவான பழியையும் உருவாக்கினார்கள் அதன் சில விவரங்களை இனி பார்ப்போம் ஒன்று நய கூற்று நாம் மதினாவிற்கு திரும்பினால் இழிவானவர்களை கண்ணியமானவர்கள் மதினாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் போர் முடித்து திரும்பும்போது உரை என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள் அப்போது தண்ணீர் நிரப்பிக்கொள்ளும் ஓர் இடத்தில் முஹாஜிர்களில் அல் கிஃபாரி என்பவரும் அன்சாரிகளில் கினான் இப்னு வபர் அல் ஜுஹனி என்பவரும் சண்டை செய்து கொண்டார்கள் அப்போது ஜுஹுனி அன்சாரிகளின் கூட்டமே உதவிக்கு வாருங்கள் என்றார் ஜஹ்ஜாக் முஹாஜிர்களின் கூட்டமே உதவிக்கு வாருங்கள் என்றார் இக்கூச்சலை கேட்ட நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது இவ்வாறு அறியாமைக்கால வார்த்தைகளையா பயன்படுத்துகிறீர்கள் இதை விட்டுவிடுங்கள் இது மிக அசுத்தமானது என்று எச்சரித்தார்கள் இந்த செய்தி அப்துல்லா இவ் உபை இவ்னு சலூலுக்கு எட்டியது இதனால் அவன் கோபமடைந்தான் அவனுடன் அவனது இனத்தவரில் சிலர் இருந்தார்கள் அவர்களில் மிகச் சிறிய வயதுடைய ஜெய்த் இவ்னு அர்க்கம் என்பவரும் இருந்தார்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 மேலும் தனக்கு முன் இருந்தவர்களை அதாவது அன்சாரிகளை நோக்கி பார்த்தீர்களா இது நீங்கள் உங்களுக்கே தேடிக் கொண்டது அவர்களை உங்கள் ஊரில் தங்க வைத்து உங்களது பொருட்களை பங்கு வைத்துக் கொடுத்தீர்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்தி கொண்டால் அவர்கள் உங்களை விட்டுவிட்டு வேறு ஊருக்கு சென்று விடுவார்கள் என்று கூறினான் ஜெய்தீப் அர்க்கம் தனது தந்தையின் சகோதரரிடம் இச்செய்தியை கூற அவர் நபிசுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் கூறினார் அங்கு உமரும் நபிசுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுடன் இருந்தார்கள் இதை கேட்ட உமர் அதியுல்லாஹ் வான்கு அவர்கள் நபியே அப்பாத் இவனு பிஷ்ருக்கு கட்டளையிடுங்கள் அவர் அவனை கொன்றுவிடட்டும் என்றார்கள் அதற்கு நபிசுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் உமரே அப்படி எவ்வாறு செய்ய முடியும் தமது தோழர்களை கொள்கிறார் என்று மக்கள் பேசுவார்கள் எனவே அவ்வாறு செய்யக்கூடாது நீர் அனைவரையும் இங்கிருந்து புறப்படுவதற்கு அறிவிப்பு செய் என்று கூறினார்கள் பொதுவாக நபிசுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அந்த நேரத்தில் பயணிக்க மாட்டார்கள் மக்கள் நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது உசைத் இப்னு ஹுலேர் உதயுல்லாஹா ஹான்ஹு அவர்கள் நபிசுல்லா அலிஹ் வஸ்லம் அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறி நபியே நீங்கள் வழக்கத்துக்கு மாற்றமான நேரத்தில் பயணம் செய்கிறீர்களே என்று கேட்டார் அப்போது நபி சொல்லலாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இப்னு உபை கூறிய செய்து உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் அதற்கு உசைத் உதயுல்லா அவன் என்ன கூறினான் என்று கேட்டார்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 அவனது கூட்டத்தினர் அவனை தங்களது தலைவராக்க நினைத்த அல்லாஹ் உங்களை எங்களிடம் அனுப்பி வைத்தான் எனவே நீங்கள்தான் அவனது பதவியை பறித்து கொண்டீர்கள் என்று அவன் எண்ணுகிறான் என்று ஆறுதல் கூறினார்கள் அதற்கு பின் அபி சொல்லாஹா ஹலீவசலம் அவர்கள் மக்களை அழைத்து மாலை வரை பயணம் செய்தார்கள் பயணத்தில் எங்கும் ஓய்வெடுக்காமல் அன்று இரவிலிருந்து மறுநாள் முற்பகல் வரை தொடர்ந்து பயணம் செய்தார்கள் அதற்கு பின் மக்களுக்கு ஓய்வெடுக்க அனுமதி கொடுத்தார்கள் கடுமையான கலைப்பின் காரணமாக மக்கள் இறங்கியவுடன் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் இவ்வாறு நபி அவர்கள் செய்ததற்கு காரணம் மக்கள் வேறு எந்த பேச்சிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இருக்கலாம் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் ஜெய்த் இபுனு அர்க்கம் இச்செய்தியை கூறிவிட்டார் என்ற விவரம் அப்துல்லா இபுன் உபைக்கு தெரிய வந்தது உடனே அவன் நபி அவர்களை சந்தித்து தான் அப்படியெதுவும் பேசவில்லை என்று சத்தியம் செய்து கூறினான் நபிசுல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடன் இருந்த சில அன்சாரிகள்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 குர்ஹானில் அத்தியாயம் அறுபத்தி மூன்றில் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் ஜெய்தீபின் அர்க்கம் ரோதி அல்லாஹ் கான்கு கூறுகிறார்கள் இந்த வசனங்களை நபி சொல்லலாஹ் அலிவாசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தவுடன் அவர்கள் என்னை அழைத்து இவற்றை ஓதி காண்பித்து அல்லாஹூ உன்னை உண்மைப்படுத்திவிட்டான் என்று கூறினார்கள் ஆதாரம் சாஹி குல் புகாரி சாஹி நயவஞ்சகனான அப்துல்லா இபின் உபைக்கு ஒரு மகன் இருந்தார் அவரது பெயரும் அப்துல்லாஹான் இவர் சிறப்புமிக்க நபித்தோழர்களில் ஒருவராக இருந்தார் இவர் தனது தந்தையின் செயல்களை பற்றி தெரிந்தவுடன் அவனிடமிருந்து விலகி கொண்டார் முஸ்லிம்கள் மதினாவுக்கு திரும்பிய போது மதினாவின் நுழைவாயிலில் தனது வாளை உருவியவராக இவர் நின்று கொண்டார் அவரது தந்தை இப்னு உபை அங்கு வந்தபோது தனது தந்தை என்று கூட பார்க்காமல் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி சொல்லாஹ் அலை வசலம் உன்னை அனுமதிக்காதவரை நீ இங்கிருந்து செல்ல முடியாது நிச்சயமாக நபி அவர்கள்தான் கண்ணியமிக்கவர் நீதான் இழிவானவன் என்று கூறி அவனை தடுத்து நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அங்கு வந்து அவனுக்கு மதினாவிற்குள் செல்ல அனுமதி அளிக்கவே அப்துல்லா ரஜயல்லா ஹான்கு அவனுக்கு வழிவிட்டார்கள் மேலும் அவர் இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்ட அல்லாஹின் தூதரே நீங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்ய எனக்கு கட்டளையிடுங்கள் நான் அல்லஹுவின் மீது சத்தியமாக அவனது தலையை உங்களிடம் கொண்டு வருகிறேன் என்று நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களிடம் கூறியிருந்தார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ரெண்டாவது அவதூறு சம்பவம் இந்த போரில்தான் இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவம் நடைபெற்றது அதன் சுருக்கம் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் பயணத்தில் மனைவிமார்களில் யாரை உடன் அழைத்துச் செல்வது என சீட்டு குலுக்கு போடுவது வழக்கம் அவ்வாறே இந்த பயணத்தில் ஆயுஷாராஹா அவர்களின் பெயர் வரவே அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார்கள் போர் முடிந்து திரும்பி கொண்டிருந்த போது படைகளுடன் ஒரு இடத்தில் தங்கினார்கள் அங்கு ஆயுஷாரா ஹன்ஹா தங்களது சுய தேவைக்காக வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்தார்கள் அவர்கள் பயணத்தில் வரும்போது தனது சகோதரி ஒருவரிடமிருந்து கழுத்து மாலை ஒன்றை இரவல் வாங்கி வந்திருந்தார்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 ஏற்றி வைத்தவர்கள் ரெண்டுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்ததால் தொட்டி எடை குறைந்ததை அறிந்து கொள்ள முடியவில்லை மேலும் ஆயுஷாரா கான்கா வாலிப பெண்ணாக இருந்ததால் உடல் பருவன் இல்லாமல் மெலிந்தவராக இருந்தார் ஒருவர் அல்லது இருவர் கஜாவா பெட்டியை தூக்கியிருந்தால் ஆயுஷாரதியுல்லா கான்கா அதில் இல்லாததை உணர்ந்திருக்க முடியும் இதற்கு பின் அனைவருமே அங்கிருந்து பயணித்து விட்டார்கள் மாலையை தேடிச் சென்ற ஆயுஷார்கா அதை கண்டுபிடித்து எடுத்து கொண்டு தனது இருப்பிடம் திரும்பிய போது அங்கு ஒருவரும் இருக்கவில்லை தன்னை காணவில்லை என்று தெரிந்தவுடன் தேடி வருவார்கள் என்று எண்ணி ஆயி சாரதி அல்லாஹ் அன்ஹா அங்கேயே தங்கிவிட்டார்கள் அல்லாஹ் தனது காரியத்தில் மிகைத்தவன் அரிஷுக்கு மேலிருந்து கொண்டு தன் ஆடியபடி அனைத்தையும் நிர்வகிக்கின்றான் ஆயிஷா ரதியுள்ளா ஹான்கா கண்ணையர்ந்து விட்டார்கள் அப்போது அங்கு வந்த சஃப்வான் இப்னு அத்தல் ரதல்லா ஹான்ஹு இன்னா லில்லாஹிவா இன்னா இலஹிராஜோன் அல்லாஹுவின் தூதரின் மனைவி ஆயிற்றே என்று உறக்க கூறினார் இதை கேட்ட ஆயிஷர் ரதியுல்லா ஹான்கா விழித்தெழுந்தார்கள் சஃப்வான் ரதியுல்லா ஹான்ஹு படையின் பிற்பகுதியில் தங்கியிருந்தார் அவர் அதிகம் தூங்குபவராக இருந்தார் ஆயிஷாரா ஹான்ஹா அவர்களை ஹிஜாப் பர்தாவுடைய சட்டம் வருவதற்கு முன் பார்த்திருந்ததால் இப்போது பார்த்தவுடன் அறிந்து கொண்டார் தனது ஒட்டகத்தை இழுத்து வந்து அவர்களுக்கு அருகில் உட்கார வைத்தவுடன் அதன் மீது ஆயிஷா ரதி அல்லாஹ் ஏறிக்கொண்டார்கள் அன்னை ஆயிஷாவிடம் வேறு எவ்வித பேச்சும் சஃப்வான் ரதி அல்லாஹ் பேசவில்லை ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா இன்னால் இல்லாகி வ இன்னா இலகிராஜோன் என்பதை தவிர சஃப்வானிடமிருந்து வேறு எந்த சொல்லையும் கேட்கவில்லை என்ன பொருள் என்றால் நாம் நம் அல்லாஹ்விடமிருந்தே வந்தவர்கள் மீண்டும் அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று பொருளாகும் சஃப் ரஜி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் ஒட்டகத்தை இழுத்தவராக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களின் சமூகம் வந்து சேர்ந்தார் அப்போது முஸ்லீம்களின் படை மதிய நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் இக்காட்சியை பார்த்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பாணியில் தங்களின் பண்பிற்கு ஏற்ப பேசினார்கள் அப்போதுதான்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 பின்பு அல்லாஹுவிடமிருந்து அறிவிப்பு வருவது தாமதமாகிவிடவே ஆயிஷாவை பிரிந்துவிடும் விஷயத்தில் தங்களது தோழர்களிடம் ஆலோசனை செய்தார்கள் ஆயிஷா ரது அல்லாஹ் பிரிந்துவிட்டு மற்றொருவரை மணந்து கொள்ள அலிரதியாஹ் ஹான்ஹு மறைமுகமாக ஆலோசனை சொன்னார்கள் ஒசாமா இப்னு ஜெய்தும் மற்ற தோழர்களும் எதிரிகளின் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் ஆயிஷாவை பிரிந்து விடாதீர்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் மிம்பரின் மீது ஏறி அப்துல்லா இபின் உபையிடம் தங்களது மன வருத்தத்தை தெரிவித்தார்கள் இது ஹவுஸ் கிளையனரின் தலைவர் உசைத் இப்னு ஹுலேருக்கு கோபம் மூட்டியது அவர் அப்துல்லா இப்னு உபையை கொல்ல வேண்டுமென்ற தனது கருத்தை தெரிவித்தார்கள் ஆனால் இப்னு உபையின் கிளையைச் சேர்ந்த கசரஜனின் தலைவர் சாதி இப்னு உபாதாவிற்கு தனது இனத்தவரை இவ்வாறு கூறியது வெறுப்பை மூட்டியது இதனால் இரு கிளையினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நபி சொதுல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அந்த இரு கிளையனரையும் சமாதானப்படுத்தினார்கள்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 அன்னை ஆயிஷாரியுள்ளா ஹான்ஹா அவர்களை பற்றி மதினாவில் உலா வதந்திகளில் உம்மு மிஸ்தஹுடைய மகனும் பங்கு பெற்றுள்ளார் இந்த கவலையும் சிந்தனையும் உம்மு மிஸ்தகை அதிகம் பாதிப்படைய வைத்தது ஆயிஷரதியாஹ் ஹான்ஹா அவர்களுடன் சென்று கொண்டிருக்கும்போது தனது மகனுக்கு அவதொரு விஷயத்தில் தொடர்புள்ளது என்று எவ்வாறு அவர்களிடம் கூறுவது இதே குழப்பத்தில் மனம் உழன்று கொண்டிருக்கும்போது உம்மு மிஸ்தியாஹ் ஹான்ஹா தன்னுடைய ஆடையால் தடுக்க கீழே விழுந்தார் அப்போது தன்னை அறியாமலேயே அவர்கள் தனது மகனை திட்டினார்கள் நீ கீழே விழுந்ததற்கு உன் மகனை ஏன் திட்டுகிறாய் என்று ஆயுஷா ராதியல்லா ஹான்கா வினவிய போது உம்மு மிஸ்தா ராதியல்லாஹ் ஆயிஷா அவர்களை பற்றி மக்களிடையே பரப்பப்பட்டுள்ள அவதூறுகளை கூறினார் உம்மு மிஸ்தரதுல்லா ஹன்கா செய்தியை கூறிய உடனேயே ஆயுஷார ஹன்கா வீட்டிற்கு திரும்பினார்கள் தனது பெற்றோர்களிடம் சென்று செய்தியை உறுதியாக தெரிந்து வர நபி சொல்லாஹ் ஹலைவசலம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள் நபி சொல்லாஹாஹாஹாஹாஹாஹ் அலைவசலம் அனுமதி பெற்று பெற்றோர்களை சந்தித்து உண்மை நிலவரத்தை தெரிந்து கொண்டவுடன் ஆயுஷர ஹன்கா வேதனை பொறுக்க முடியாமல் அழுதார்கள் ரெண்டு இரவும் ஒரு பகலும் தூங்காமல் அழுது இருந்தார்கள் அவர்களது இந்த அழுகை அன்னாரின் ஈரலை பிளந்து அளவுக்கு இருந்தது அப்போதுதான் நபி சொல்லாஹு அலைவாசலம் அங்கு வந்து இறைவனை புகுழ்ந்து துதித்துவிட்டு ஆயிஷாவே உன்னை பற்றி எனக்கு இவ்வாறெல்லாம் செய்தி கிடைத்தது நீ குற்றமற்றவளாக இருந்தால் அல்லாஹ் உன்னை அப்பள்ளியிலிருந்து நிரபராதியாக ஆக்குவான் உண்மையில் நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேள் அவனிடம் பாவமீச்சி பெற்றுக்கொள் ஏனென்றால் நிச்சயமாக அடியான் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடம் பாவமீச்சி கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னித்து விடுவான் என்று கூறினார்கள் நபீசதுல்லாஹ் அலைஹ் வசலம் அவர்களின் இந்த வார்த்தையை கேட்ட ஆய் சரதை அல்லாஹ் அவர்கள் தனது அழுகை நிறுத்தி பெற்றோர் ஒவ்வொருவரிடமும் நபிசதுல்லாஹ் அலை வசலம் அவர்களுக்கு பதில் அளிக்குமாறு கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அப்போது ஆய் ஷரதி அல்லாஹ்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 ஆனால் நான் இவ்விஷயத்தை ஒப்புக்கொண்டால் மட்டும் நீங்கள் என்னை நம்பி விடுவீர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கும் உங்களுக்கும் யூசுப் நபியின் தந்தை யாக்குப் அலை சலாத்து வசலாம் ஆகவே அந்த துக்கத்தை சகித்து நன்று நீங்கள் கூறியவற்றில் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறேன் அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் பதினெட்டு என்ற வார்த்தை தவிர வேறு வார்த்தையை கூற எனக்கு தெரியவில்லை பின்பு தன் முகத்தை திருப்பி சாய்ந்து படுத்து கொண்டார்கள் அதே நேரத்தில் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு இறை செய்தி அருளப்பட்டது அது முடிந்தவுடன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சிரித்தவர்களாக ஆயிஷாவே அல்லாஹூனை நிரபராதி ஆக்கிவிட்டான் என்று கூறினார்கள் அப்போது ஆயி ஷாரதி அல்லாஹ் அவர்களின் தாயார் ஆயிஷாவே நபியிடம் எழுந்து செல் என்று கூறினார்கள் அதற்கு மீது சத்தியமாக நான் அவர்களிடம் எழுந்து செல்ல மாட்டேன் மேலும் நான் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரையும் புகழவும் மாட்டேன் என்று கூறினார்கள் ஆயி ஷாரதி அல்லாஹ் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்கா தான் நிரபராதி என்பதாலும் தன்னை நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் நேசிக்கிறார்கள் என்பது உறுதியாக தெரிந்ததாலும் இவ்வாறு கூறினார்கள் இந்த பொய்யான சம்பவம் தொடர்பாக அல்லாஹ் குர் 24 இருபத்தி நான்காம் அத்தியாயத்தில் வசனங்கள் பதினொன்றிலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை இறக்கினான் இந்த சம்பவத்தை இட்டு கட்டியவர்களில் மிஸ்தஹ் ஹம்னா பின் து ஆகியோருக்கு எண்பது கசையடிகள் கொடுக்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த அப்துல்லா இவன் உபையை அடிக்கவில்லை இவன்தான் இதற்கு மூல காரணமானவன் இவனை தண்டிக்காமல் விட்டதற்கு காரணம் என்னவென்றால் உலகத்தில் யார் மீது தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு விடுகிறதோ அவர்கள் மறுமையில் தண்டிக்கப்படமாட்டார்கள் ஆனால் மறுமையில் மகத்தான தண்டனை இவனுக்கு உண்டென அல்லாஹு குர்ஆனில் இவனை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டான் எனவே இவ்வுலக இவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை அல்லது எந்த நலனை கருதி நபிசல்லாம் இவனை முன்பு கொலை செய்யாமல் விட்டுவிட்டார்களோ அதே நலனை கருதி இந்த தண்டனையையும் நிறைவேற்றாமல் விட்டிருக்கலாம் ஆதாரம் ஒரு மாதத்திற்கு பின் இந்த பிரச்சனையால் உண்டான சந்தேகம் மற்றும் குழப்பங்கள் மதினாவை விட்டு முற்றிலுமாக அகன்றன நய வஞ்சகர்களின் தலைவன் இப்னு உபை பெரும் கேவலமடைந்தான் இந்த இழிவுக்குப் பின் சமூகத்தில் அவன் தலையை நிமிர்த்த முடியவில்லை இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாய் அலி கூறுகிறார் இந்த சம்பவத்திற்கு பின் இப்னு உபை ஏதாவது பேசினால் அவனது கூட்டத்தினரே அவனை கண்டித்து அடக்கி விடுவார்கள் இதை பார்த்த நபி அவர்கள் உமர் அதியுல்லா ஹான்கு அவர்களிடம் உமரே நீர் என்ன கருதுகிறீர் நீர் என்னிடம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கூறிய அன்றே நான் இவனை கொலை செய்திருந்தால் அவனது கூட்டத்தினர் என் மீது மிகுந்த கோபமடைந்திருப்பார்கள் ஆனால் இன்று அவனது கூட்டத்தினரிடம் அவனை கொலை செய்து விடுங்கள் என்று நான் கூறினால் அவர்கள் அவனை கொலை செய்து விடுவார்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹூ அலி வசலம் அவர்களின் இந்த வார்த்தை கேட்ட உமர் அது அல்லாஹூ அன்கு அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுவின் தூதருடைய செயல் எனது செயலைவிட நேர்த்தி மிக்கது என்பதை இப்போது நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன் என்றார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் குழுக்களும் படை பிரிவுகளும் சற்று முன் கூறப்பட்ட முறைசி போருக்கு பின் அனுப்பப்பட்ட குழுக்கள் மற்றும் படைப்பிரிவுகளை பற்றி இங்கு நாம் கூற இருக்கிறோம் ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஆறு ஷாபான் மாதத்தில் தௌமத்துல் ஜந்தல் என்னும் பகுதியில் இருக்கும் கல்பு கோத்திரத்தினரின் ஊர்களுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னா அவுஃப் அதி அல்லாஹ் அவர்களுடன் ஒரு படைப்பிரிவை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அனுப்பினார்கள் அனுப்பும்போது அவரை நபி சொல்லாஹு அலி வஸ்லம் தனக்கு முன் அமர வைத்து தனது கரத்தால் அவருக்கு தலைப்பாகை விட்டார்கள் மேலும் போரில் மிக அழகிய முறைகளை கையாள வேண்டுமென்று உபதேசம் செய்ததுடன் அவர்கள் உமக்கு கீழ்ப்படைந்து விட்டால் அவர்களுடைய தலைவரின் மகளை நீர் திருமணம் செய்துகொள் என்றும் கூறினார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரீ அல்லா ஹான்ஹூ அங்கு சென்று மூன்று நாட்கள் தங்கி அந்த கூட்டத்தினருக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று அக்கூட்டத்தினர் அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள் அதன் பின் துமாலிர் பின் என்ற பெண்ணை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதி அல்லாஹ் திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த பெண்மணி பிரபல்யமான நபித்தோழர் அபு சலமாவின் தாயார் இந்த பெண்மணியின் தந்தைதான் கல்பு இனத்தவரின் தலைவராக இருந்தார் ரெண்டு அலி இப்னு அபுத் தாலிப் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஆறு ஷாபான் மாதத்தில் ஃபதக் என்னும் ஊரில் உள்ள சாது இப்னு பக்ரு கிளையினரிடம் அலி இப்னு அபு தாலிப் ரதி அல்லாஹ் அவர்களை இருநூறு வீரர்களுடன் நபி சொல்லாஹ் அலைவசலாம் அவர்கள் அனுப்பினார்கள் இந்த கிளையினரில் ஒரு பிரிவினர் கைபரில் உள்ள யூதர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள் என்ற செய்தி நபிசதுல்லா ஹலைவசலம் அவர்களுக்கு எட்டியதால் அவர்கள் இப்படையை அனுப்பினார்கள் அலிரதியா ஹான்கு இரவில் பயணம் செய்வதும் பகலில் பதுங்கிக் கொள்வதுமாக தனது பயணத்தை தொடர்ந்தார்கள் வழியில் ஒரு நாள் அலிரதியாஹ் ஹான்கு அக்கூட்டத்தைச் சேர்ந்த ஒற்றன் ஒருவனை பிடித்தார்கள் யூத பகுதியான விலையும் விளையும் பேரித்தம்பாளங்களில் ஒரு பெரும் பங்கை யூதர்கள் சா பக்ரு கிளையினருக்கு வழங்கினால் அக்கிளையினர் யூதர்களுக்கு உதவிடுவார்கள் என்பதை தெரிவிப்பதற்காக தன்னை அனுப்பினார்கள் என்பதை பிடிபட்ட ஒற்றன் ஒப்புக்கொண்டது மட்டுமின்றி அக்கிளையினர் குழுமி இருந்த இடத்தையும் காட்டி கொடுத்தான் அவர்கள் மீது ஆளிரதையெல்லா அன்பு போர் தொடுத்து ஐநூறு ஒட்டகங்களையும் இரண்டாயிரம் ஆடுகளையும் கைப்பற்றினார்கள் அந்த கிளையினர் அங்கிருந்து தப்பித்து லுவூன் என்ற இடத்திற்கு ஓடிவிட்டார்கள் வபர் இவ்வ உலைம் என்பவன் இக்கிளைனருக்கு தலைமை வந்திருந்தான் மூன்று அபுபக்கர் அல்லது ஜயது படைப்பிரிவு ஹிஜ்ரி ஆறு ரம்லான் மாதத்தில் வாதில் குரா என்ற இடத்திற்கு அபுபக்கர் ரதுல்லாஹாஹாஹ்ஹாஹூ அல்லது ஜெய் இவ்னு ஹாரிசா ரோதில்லாஹா ஹான்ஹு அவர்களின் தலைமையின் ஒரு படைப்பிரிவை நபிசல்லாஹ் அலிவசல்லம் அனுப்பினார்கள் அங்கு வசிக்கும் ஃபஜாரா கிளையினரின் ஒரு பிரிவினர் நபி அவர்களை கொலை செய்ய வஞ்சகமாக திட்டமிடுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததை முன்னிட்டு இந்த படையை அனுப்பப்பட்டது சலமா இப்னு அக்வாஹூ ரதியாஹ் வான்கு கூறுகிறார் நானும் இப்படையில் சென்றிருந்தேன் நாங்கள் சுபூ தொழுகை முடித்த அவர்களை தாக்கினோம் பிறகு அவர்களின் கிணற்றுக்கு அருகில் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம்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 அபுவக்கருதையொல்லா ஹன்கு எனக்கு அவளின் மகளை பரிசாக அளித்தார்கள் ஆனால் நான் அவளை தொடவில்லை பிறகு நாங்கள் நபிசுதல்லா ஹலிவசல்லம் அவர்களிடம் சென்ற நபி அவர்கள் அவளை என்னிடமிருந்து பெற்று மக்காவிற்கு அனுப்பினார்கள் அவளை குறைஷிகளிடம் கொடுத்து அங்கு கைதிகளாக இருந்த முஸ்லீம்களை விடுதலை செய்தார்கள் ஆதாரம் சஹீ முஸ்லீம் உம்மு கிர்ஃபா என்ற இப்பெண் ஒரு பெரும் தீயவளாக இருந்தாள்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 நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இக்கூட்டத்தினரை முஸ்லிம்களின் ஒட்டகங்கள் மேயும் இடங்களுக்கு சென்று அங்கு தங்கி அதன் பாலையும் சிறுநீரையும் குடிக்கும்படி கூறினார்கள் அவ்வாறு செய்து அவர்கள் உடல் சுகமடைந்தார்கள் பிறகு அந்த கூட்டத்தினர் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இடையறை கொலை செய்துவிட்டு அங்குள்ள ஒட்டகங்களையும் ஓட்டிச் சென்றதுடன் இஸ்லாமிய மார்க்கத்தையும் புறக்கணித்தார்கள் இவர்களை தேடி பிடித்து வர நபி சொல்லாஹாஹ் அலைவசம் இருபது தோழர்களை குர்சீப்னு ஜாபீர் ஃபஹ்ரி அதியுல்லாஹ் ஹன்ஹூ அவர்களின் தலைமையின் கீழ் அனுப்பினார்கள் இந்த நிகழ்ச்சி ஹிஜ்ரி ஆறு ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது அப்போது நபிசதுல்லாஹ் அலைவசல்லாம் அந்த உரைனாவினர் மீது சாபமிட்டார்கள் அல்லாகவே அவர்களின் பாதையை அவர்களுக்கு மறைத்துவிடு தண்ணீர் துருத்தியின் வாயை விட அவர்களுக்கு பாதையை மிக நெருக்கடியாக ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு மறைத்துவிட்டான் எனவே அவர்கள் அனைவரையும் முஸ்லீம்கள் இலகுவாக பிடித்தார்கள் அவர்களின் கைகள் கால்கள் வெட்டப்பட்டு கண்களுக்கு சூடு வைக்கப்பட்டது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 அதாவது அபுசுஃப்யான் தன்னை கொலை செய்ய ஒரு கிராம அரபியை அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் நபி அவர்கள் அம்ரு இவ்னு உமையா லம்ரி மற்றும் சலமா இவ்னு அபு சலமா ஆகிய இரு தோழர்களையும் அபுசுஃப்யானை கொலை செய்ய அனுப்பினார்கள் ஆனால் இந்த நோக்கத்தில் எவரும் வெற்றியடையவில்லை இந்த நிகழ்ச்சி ஹிஜ்ரி ஆறு ஷவ்வால் மாதம் நடந்தது மேற்கூறப்பட்ட அனைத்து சிறிய பெரிய சம்பவங்கள் அகழ் மற்றும் குரையிலா போர்களுக்கு பின் நடைபெற்றவையாகும் இவற்றுள் எதிலும் கடுமையான சண்டை எதுவும் ஏற்படவில்லை சில சம்பவங்களில் சிறிய மோதல்கள் மட்டும் ஏற்பட்டன சுற்று வட்டார நிலைமைகளை அறிந்து வருவது அல்லது அடங்காமல் இருந்த கிராம அரபிகளையும் எதிரிகளையும் அச்சுறுத்தி சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துவது ஆகியவையே அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளின் நோக்கமாக இருந்தது நிலைமைகளை நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் அகழ்போருக்கு பின்பு முஸ்லிம்களின் நிலைமை முன்னேற்றம் கண்டது இஸ்லாமுடைய எதிரிகளின் நிலைமைகளும் அவர்களின் ஆற்றல்களும் சரிய தொடங்கின இதனால் இஸ்லாமிய அழைப்புப் பணியை வேண்டும் அதன் பலத்தை குறைக்க வேண்டும் என்ற கொஞ்ச ஆசையும் இறை மறுப்பாளர்களுக்கு எஞ்சியிருக்கவில்லை ஆகவே இஸ்லாமியின் மூலம் ஆற்றலை ஏற்று பணிந்து அரபு தீபகற்பத்தில் இஸ்லாம் நிலை பெறுவதை ஏற்றுக்கொள்வது தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லாமல் போய்விட்டது இஸ்லாமின் இந்த முன்னேற்றத்தை ஹுதைபியா உடன்படிக்கை மூலம் நாம் மிக தெளிவாக விளங்கி